அறுபதாவது அத்தியாயம் முடியர உத்தர்த்து முடியிற அப்போ நம்ம அந்த விளக்கம் சொல்லல கடைசியார் என்ன பகவான் பேசுறது எந்த உன்னால உன்னுடைய விவாக வந்த எல்லா ராஜாக்களையும் ஒதுக்கி தள்ளிட்டும் என்னை பற்றியான அதாவது பகவான் சொல்லுகிறார் அவரை பற்றிய சத்தியமான சரித்தங்கள் அதாவது லீலைகள் அதை பற்றிய விஷயங்கள்லாம் எனக்கு ரகசியமாக கேட்டு அதனால் எங்கிட்ட ஒரு பிரியம் ஏற்பட்டு ரகசியமான ஒரு சந்தேகத்தை வந்து பிராமணன் மூலமாக எப்படி அனுப்பப்பட்டேனோ அப்படிப்பட்ட அபிமானமான பாத்திரமான ஏ ருக்குணி பல பத்திகள் இருந்தாலும் ஒன்றை மாதிரி பிரியமான பத்னியை நான் யாரும் இல்லை அப்படி சொன்னார் உயர்வா சொன்னார் அதாவது சத்யபாமம் தெரியாமல் இருக்கணும் சொன்னார் மேலே அந்த யுத்தம் நடந்தது ருக்மிணியை கூண்டு வந்தார் அப்போ வந்து ஒரு சபரம் பண்ணிட்டு வந்தான் அந்த ருக்மி ருக்மிணியை கூண்டு வராமல் கிருஷ்ணனை முடிக்காமல் திரும்பி வர மாட்டேன்னு அப்படி வந்த தமையனான ருக்மியை சன் சண்டையில் ஜெயித்து எதி நிர்ஜித்ய நிர்ஜிதாச்சிய ஜெயித்து விருப்பகரணம் கொஞ்சம் தப்பு பண்ணான் இல்லையா அதனால் அவனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்க மாதிரி அவருக்கு வந்து ஒரு விருப்பம் அதாவது தலையில் அஞ்சு மொட்டை வச்சு அஞ்சு விதமான குடுமி வச்சு பல விதத்தில் அவனை சிக்ஷை பண்ணா கூட பண்ணார் அப்படியே பண்ணதையும் அனிருத்தனுடைய விவாக காலத்தில் அனிருத்தன் அனிருத்தன் கண்ணனுடைய பேரன் எப்படியும் அந்த பிரத்யம்னன் ரு புத்திரன் ரு கண்ணனுக்கும் பிறந்த புத்திரன் பிரத்யம்னன் அதுதான் அடுத்த அத்தியாயத்தில் பார்த்தோம் கல்யாணத்தின் அடுத்த தெரிஞ்சுல அந்த பிரத்யும்னனுக்கு பிறந்தவன் தான் அவன் வந்து இந்த ருக்மியினுடைய பெண் வயத்து பேத்தி இதே ருக்மியினுடைய பேரன் வயத்து பேத்தி அந்த பேத்தியை அவருக்கு அனுருத்தனை கல்யாணம் பண்ணி அந்த விவா அனுருத்தன் பேரன் பேரனுடைய விவாக காலத்தில் அந்த ராஜாக்கள்லாம் அப்போது அவனை ருக்மியை முடித்தான் யாரு எந்த ருக்மிய விருப்பகரணம் பண்ண போதும் அந்த பலராமன் கிருஷ்ணன் தடுத்தாரோ அந்த பலராமனாலேயே அவன் முடிக்கப்பட்டான் அந்த ருக்மி அது வந்து அனிருத்தனுடைய கல்யாண காலத்தில் அதனால தான் சொன்னது இவர்கள் வந்து இதுதான் பிரமாணம் இதுதான் பிரமாணம் ருக்மிணியும் கிருஷ்ணனும் பாட்டி தாத்தாக இருந்த நடந்தது அதனால் ஏற்பட்ட வருத்தம் இப்போ அண்ணன் தானே கூட பிறந்த அண்ணன் தானே அதனால் ஏற்பட்ட துக்கம் வருத்தத்தை எங்கிட்டேந்து உனக்கு ஒரு ஒரு பிரிவு ஒரு துக்கம் ஒரு கஷ்டம் ஒரு வந்து பிரிஞ்சு போகிறாப்புல ஆயிடுவோங்கிற பயத்தால் என்னை விட்டு பிரிவதற்கு உனக்கு இஷ்டம் இல்லை அதனால் அஸ்மத் அயோக வீத்யா எங்ககிட்டன்னு பிரிவு வந்துடுங்கிற பயத்தால் நீ பொறுத்து கொண்டாய் ஆசஹாஹா அஸ்பர் அயோக பீத்தியா எங்கிட்டேன்னு ஒரு பிரி வந்துடும் ஒரு விபரீதமாக வித்தியாசமாக வந்துடும் கண்ணன் இதை பத்தியை வந்து விட்டு போகிறாப்பாயிடுமோ அப்படின்னு பற்றி டைன்னு ஒரு ஒரு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து ஒரு வெறுப்பு வந்துடுமோங்கிற பயத்தால் பொறுத்து கொண்டாய் ஆமாம் தன்னுடைய அண்ணா கண்ணனுடைய சகோதரனான பலராமனால் முடிக்கப்பட்டோம் பொறுத்துன்னு இருந்தேன் அப்படி பொருந்தேன் அப்படியும் அப்போவும் நீ ஒன்றுமே சொல்லலையே அதனால் ஒன்றால் நாங்கள்லாம் ஜெயிக்கப்பட்டோம் ஆமாம் பொறுத்து பொறுமையாக கடைப்பிடித்தி இருந்தாலும் ஜெயிக்கப்பட்டோம் இந்த ஒரு ஸ்லோகம் தான் ஐம்பத்தி ஆறு இதில் அந்த ருக்மியை பொறுத்துணும் பிராதுர் விரூபகரணம் விதி நிஜித்த புரோத்வாக பிரவணித்து வரம் துக்கம் சமுத்தம் அசோ அசக அசக அஸ்மத் அயோக பீத்யா அஸ்மதயோக பீத்யா நைவா பிரவீஷு கிமப்பி தேன வயம் ஜீதாஸ்தே அதான் அப்போ அது அனிருத்தனுடைய விவாக காலத்துல பலராமனுக்கும் ருக்மிக்கும் அந்த சூதாடம் ஆடுறப்பினால் வருது அடுத்த அத்தியாயத்தில் வருது அடுத்த அத்தியாயத்துலாம் சொல்லப்படுறாரு இப்ப அடுத்த அத்தியாயத்தில் இருக்கிறது முன்னால சொல்றாருன்னா இதனாலதான் சொன்னதுன்னா கிஸ்திரி வச்சு நம்ம பார்க்கக்கூடாதுன்னு அப்போது அதனால் ஏற்பட்டது தன்னுடைய அண்ணா வந்து கொல்லப்பட்டான் அதனால் கண்ணன் டேந்து ஒரு பிரி வந்துடுமோ கண்ணன் டைந்து ஒரு ஒரு வேண்டாத ஒரு வெறுப்பு வந்துடுமோ அப்படின்னு பயந்து பொறுத்துன் இருந்தேன் நாங்கள் ஒன்றுமே சொல்லலையே அதனால் உன்னால் நாங்கள்லாம் ஜெயிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறார் கண்ணன் உன்னால் தன்னை அடைய வேண்டிய விஷயத்தில் ஆத்மா லாபி அப்போ நன்றாக வக்தமா வெளியில சொல்லப்பட்ட சந்தேச வசனத்தை சொன்ன உன்னுடைய தூதன் அனுப்பப்பட்டான் யார் இருந்த பிராமணர் வந்தார் நான் வர கைமாயிடுத்து கால தாமறும் போதும் அந்த லோகத்தையே சூரியமாக நினச்சிட்டு கிருஷ்ணனை தவிர ஒருவருக்கும் அடைய தகார கிருஷ்ணனை தவிர இந்த சரீரம் போய் சேரக்கூடாது அடைய தகார இந்த சரீரத்தை விடணும்னு நினைத்தியேன் அப்படிப்பட்டது உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படிப்பட்டால் உன்னுடைய விஷயம் வசத்தியானது அப்படி கொண்டாடினார் நம்ம கண்ணன் அதனால் நாங்கள் வந்து உனக்கு பதில் சொல்ல முடியாமல் உன்னை புகழ்ந்து சந்தோஷப்படுத்துகிறேன் வயம் பிரதிநிந்தையாம நாங்களெல்லாம் அதற்கு பதில் செய்ய முடியும் அதாவது அண்ணனுடைய வதம் வந்ததும் விரூபகரணம் அவனை வந்து அவமானப்படுத்தி அவனை நான் அஞ்சு கொடுமை வச்சு அப்புறம் பலராமனாரை முடிக்கப்பட்ட போதும் ஒன்றும் சொல்லாமல் இது பொறுமையாக இருந்தேன் அப்புறம் இப்போ அப்படி அந்த பிராமணன் வந்து சொல்லி நான் திரும்பி வரத்துக்கு நான் உன்னை கைப்பிடிப்பதை வரத்துக்கு இல்லை நேரம் ஆனாலும் வருத்தப்பட்டு இருந்தேனே அப்படிப்பட்ட அதனால் அவ்வளோ தூரம் இங்கிட்ட அவ்வளோ பிடிவாரமாக பிரியமாக இருந்தேன் அப்படிப்பட்ட சரீரத்தை விடணும்னு காத்திருந்தேன் நாங்கள் அதற்கெல்லாம் பதில் செய்ய முடியாமல் உன்னை புகழ்ந்து சந்தோஷப்படுகிறோம் அப்படி கண்ணன் வந்து சொன்னார் ரூப்பணிகிட்ட விவரமாக பார்ப்போம் ஐம்பத்தி நாலுலேருந்து என்னுடைய திருமாளிகையினுடைய ராணியேங்கிறாரம் அதாவது என்னுடைய திருமாளிகம் பகவானுடைய அந்த இதில் அரண்மனைக்கு அவர்தான ராணியும் அதில் நான் சந்தேகங்கள் நீ எங்கிட்ட தொடர்ந்து விடாம ஸ்னேகத்தோட பிரியத்தோட பதி பக்தியோட இருக்கக்கூடிய ஈடுபாடு சம்சார துயரங்கள் கஷ்டங்கள்லேருந்து விடுபட செய்யக்கூடியது ஆமாம் பகவான் பகவான்கிற பாணியில் அது ஜாரபுத்தியாக போனாலும் அது வந்து பகவான்கிட்ட போனதுங்கிறது அந்த கோபிகைகள் விஷயத்தில் பார்த்தோம் இது வந்து பத்தி அப்படி பதி பாரியன்னு இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் பரமாத்மாவாக இருக்கூடிய அந்த கண்ணனுக்கு அவர்கள் வந்து சேவை செய்தார்கள் கைக்கறிப்பார்கள் அதனால் எல்லா விதமான சம்சார துக்கங்கள் விடுபட செய்யக்கூடியது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறது கெட்ட எண்ணம் கொண்டவர்களால் ஒரு நேரத்திலையும் ஒரு காலத்தையும் எப்பொழுதுமே அப்படி இவ்வளவு தீவிரமாக ஈடுபாடு கொள்ள முடியாது இந்த காமப்பித்து ஆசை கொண்டவர்கள்டேந்து இந்திரிய சுகங்களே நாடி வஞ்சனையை வஞ்சனை செய்வதையும் அவர்களுடைய சுபாவமாக இயல்பாக குணமாக கொண்ட மற்ற பெண்களுக்கெல்லாம் நிச்சயம் இப்படி பத்து கெட்ட ஈடுபாடு ஏற்பா ஏற்காது ஏற்காது வரவே வராது பதிக்கெட்ட அப்படிப்பட்ட ஈடுபாடு வராது நீ அன்பு சுரூபம் அது பிரியமான பிரிய பக்தி பிரேமபக்தி சுரூபம் ஏன்னா என்னுடைய ஏராளமான பல மா பாரியைகள்லாம் இருந்தாலும் ஒன்ற மாதிரி எங்கள்கிட்ட பிரியமான ஒரு பாரியையும் பத்னியை இதுவரைக்கும் நான் பார்க்கல உன்னுடைய கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை ராஜாக்களையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் கேர் பண்ணாமல் என்ன இது வரைக்கும் பார்க்காம இருந்தாலும் என்னுடைய சரித்திரங்களும் லீலைகளையும் வெறுமை காதலை கேட்டு என்னுடைய புகழ் கீர்த்தியை மட்டும் கேட்டு இருந்து நீந்தி என்னுடைய ரகசிய ஒரு சந்தேகத்தை செய்தியை அந்த பிராமணன் மூலமாக எனக்கு அனுப்பினான் இல்லையா அதுவே ஒசத்தியும் ஒன்றை நான் வந்து எடுத்துன்னு வர காலத்தில் உன்னை அங்கே அந்த தேவி ஆலயத்துக்கு வாசலில் இருந்து ஒன்றை எடுத்துன்னு வரம்போதும் சண்டை நடந்தது அந்த சண்டையில் போர் உள்ள யுத்தத்தில் சகோதரன் ருக்மியை அவனை ஜெயித்து அவனுக்கு வந்து தலை தலையை மழித்து அதாவது இது மொட்டையடிக்கிற மாதிரி வச்சு அஞ்சு குடும்பம் வச்சு அவமானம் பண்ணும் பலவிதத்தை அவமான பண்ணும் அனிருத்தனுடைய கல்யாணத்தில் சொக்கட்டான் ஆடின் இருந்தார்கள் சூதாட்ட ஆடிக்கிற போதும் அந்த ருக்மியை பலராமன் முடித்தான் அதை பார்த்து அதனால் எழுந்த ஒரு துக்கம் இருக்கு இல்லையா என்னோட பிரிவு ஏற்படுமோ எங்கிட்டேர்ந்து ஒரு ஒரு பந்தம் விட்டு போடுமோ பிரிவு விட்டு பிரிவு வந்துடுமோ இல்லை வந்து என்னை விட்டு பிரிய வென்றுருக்குமோ என்னை விட்டு விலக வென்றிருக்குமோங்கிற ஒரு பயத்தால் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டாய் ஆமாம் அந்த சம் இதில் கல்யாணத்துக்காக உன்னை தூக்கின்னு வரபோது நடந்த சண்டையில் உன்னுடைய சகோதரனை ஜெயித்து அவமானம் பண்ணதையும் அதே மாதிரி அனிருத்தனுடைய கல்யாணத்தில் சொக்கட்டான் அடிங்கிற பலராமன் அவர்கள் செய்த ஒரு கலாட்டாவால் பலராமன் கோபப்பட்டு அவனை முடித்ததையும் பார்த்து ஏழ்ந்த அவ்வளவு துயரத்தையும் சோகத்தையும் துக்கத்தையும் பொறுத்திருந்தார் எதை பற்றியும் நீ பேசவே இல்லை அந்த ஒரு குணத்தாலேயே நீ என்னை வெற்றி கொண்டாய் இதுதான் அந்த ஒரு பிரமாணம் தாத்தா பாட்டி கிருஷ்ணன் தாத்தா குருப்பணி பாட்டி அப்படின்னு பல தடவை இந்த ஸ்லோகம் தான் இது பாகவர ஸ்லோகம் ஐம்பத்தி ஆறாவது அந்த புரோத்வாக பர்வணித்த தத்வரம் அக்ஷகோஷியம் அப்படின்னு இருக்கு இல்லையா இதுதான் அந்த அனிருத்தனுக்கு ஏற்ப அனிருத்தன் பேரன் பேரனுடைய கல்யாணத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம் அதை தான் அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் இவர் சொல்கிறதுனால அதுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறதுனால தாத்தா பாட்டியாக தனியாக ஃப்ரீயாக இருக்கிற போது அவர் ரெண்டு பேரும் நடந்த ஒரு சம்பாதம் இதுதான் அதுதான் இது பிரமாணம் அப்புறம் என்னை அடைவதற்காக நீ வந்து உன்னுடைய கிருதய தாபம் உன்னுடைய கிருதய ஒரு விருப்பத்தை நன்றாக வியா பண்ணி வியாக்கியானம் பண்ணுறாப்பில் விளக்கி அந்த பிராமணனை தூத்தனை அனுப்பிச்சேன் நான் வரத்துக்கு வந்து காலத்தாமல் மாடுத்து லேட் ஆகிடுது அதை பார்த்து இந்த லோக்கமே சூன்யமான ஆப்பில் ஆயிடுத்து இந்த சரீரம் கிருஷ்ணனை தவிர வேறு யாருக்கும் அடையத்தக்கதுலேருந்து சரீர விடுறதுக்கு நிறைய சரீர விட்டு பிராணனை விடனும் தயாராக இருந்தேன் அதுக்கு வந்து நான் ஈடே செய்ய முடியாது அது வந்து அதுக்கு வந்து ஒரு சமானமாக உங்கள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரியமான ஒரு செயல் உங்கள்ட்ட இந்த ஆழ்ந்த அன்பு பிரியம் ஸ்நேகம் எங்கிட்ட இருந்த ஒரு பிடிவாத பிரேம பக்தியை பார்த்து நான் நன்றாக உன்னை பாராட்டுவதவர் வேறு என்ன நான் வந்து உனக்கு செய்வேன் உனக்கு என்ன வந்து க இது பண்ணுவேன் ஒரு பிரீத்தி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நன்றாக பாராட்டுகிறான் இதைத்தான் அந்த கீ கோபிகா கீதம் முடிஞ்சப்புறம் அவர் மறுபடியும் தோண்டினார் இல்லையா இந்த ராசலி இல்லைன்னா அப்போது அந்த கோபிகைகளுக்கு என்ன சொல்கிறார் எனக்கு நான் உங்களால் ஒன்றும் பண்ணவே முடியல நான் உங்களுக்கு எப்போவுமே கடன் பட்டவனாக இருப்பேன் அப்படின்னு அதே மாதிரி அதே தோணியில் அதே தோரணையில் அதே லெவலில் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் கண்ணன் பண்ணிட்டேன் நான் உனக்கு என்ன கைமாறி செய்வேன் பாராட்டுறது வரை வேணும் என்னை பண்ண தெரியல அப்படி சொல்கிறார் மேலே அடுத்தது இந்த அத்தியாயத்தை முடித்து விடுவோம் ரெண்டே ஸ்லோகம் ஸ்ரீ சுக வாச்சா ஏவம் சௌரத சன் சல்லா பைகி பகவான் நரலோகம் விடம்ப என்ன சௌரத சல்லா பைகி பகவான் ஜெகதீஸ்வரா நரலோகம் விடம்ப என்ன தட அநியாசாப்பி விமுகம் கிரகேஷ கிரகவானிவ ோகரு தரமேஷ்ணிவ ஆஸிடோ கிரகமேரியான் தர்மா குருர்ஹரி அம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இதோட இந்த அறுபதாத்தியாயம் முடியறது ஒரு ஆவர்த்தி பார்ப்போம் ஸ்ரீ சுகாஜம் சௌரத சாபி பகவான் ஜகதீஸ்வரத்தோரமயே நரலோக்கம் விடம்பாபிகான் ஜகதீஸ்வர நலோகம் விடம்பயன் அத்தியாசம் அன்யாசா விபுகும் கிரகேட கிரகவாணிஹரி அன்யாசாப்பிபுகும் கிரகேட கிரகவானிவ ஆஸ்திரோகிரக மேலியான் தர்மாலோக குரு ஹரிஹி இதோடு இந்த அறுபதாவது அத்தியாயமான மிகவும் ராசிக்கியமான ஒரு அத்தியாயம் முடிகிறது அந்த கிருஷ்ணனுக்கும் ருக்மணி தாயாருக்கும் ஏற்பட்ட உரையாடல் அந்த சந்தேகம் முடியுது ஜெகதீஸ்வரனான கிருஷ்ண பகவான் ஆத்மாராமனாக இருந்தாலும் ஆமா இந்த சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் வந்த ஈஸ்வரன் பரமாத்மா அப்படிப்பட்ட ஆத்மாராமனாக இருந்தாலும் அப்தாரா ஆப்தராமன் ஆத்மாராமன்னா தன்னுடைய ரூப லக்ஷணத்துல சுரூப லட்சணத்தில் எப்பொழுதுமே திருப்தியாக அதிலேயே ஆப்த காமன் சர்வ சமஸ்தவாப் சமஸ்தா அபாப்த காமன்னா எல்லாவற்றையும் அடைய வேண்டிய தளத்தையும் அடைஞ்சு முழுக்க திருப்தியாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட பரிகாச வாக்கியங்களால் பரிகாச வார்த்தைகளால் பரிகாசத்தமாக பேச்சுகளால் மனுஷ லோகத்தை அனுகரணம் பண்ணிக்கொண்டோம் நம்ம மனுஷ லோகத்தில் வந்து இதே ஒரு பாரியைக்கும் ஒரு கண இதுக்கும் பர்த்தாவுக்கும் ஒரு சல்லாப்பும் இருக்காரு அந்த மாதிரி பரிகார்த்த வார்த்தைகளான மனுஷ லோகத்தை வந்து அனுகம் செய்து கொண்டு லக்ஷ்மி தேவினுடைய அவதாரமான ருணியோட சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தார் அப்படி லோக குரு அவன் சமஸ்திருஷ்ண மந்திர ஜெகத்குருங்கிறவன் பல ரூபங்களை எடுக்க சக்தி படைத்தவன் விபுத்தம் தெரியாது எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறான் அப்படிப்பட்ட பரமாத்மா இப்படியே மற்ற பத்னிகளுடைய மாளிகைகளையும் கிரகத்தன் போல கிரகத்தனுக்கு உண்டான கிரகத்தன் மாதிரியே தான் கிரகத்தனு மாதிரியே உண்டான தர்மங்களை அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மாளிகளை இதுதான் பண்ணார் இதுக்கப்புறம் வருது அறுபத்தி ஒன்பதாம் பார்க்கலாம் நம்ம நாரத சுவாமி அதில் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் நாரதசுவாமி கிருஷ்ணன் கிருஷ்ணன் எப்படி வந்து பதினாறாயிரத்தி பெண்களை கல்யாணம் செய்து கொண்டார் மனம் செய்து கொண்டார் எப்படி கொடுத்தனர் நடத்தினார் பார்க்க வரார் ஒரு சில பல வீடுகளுக்கு போயிட்டு ஓஞ்சி போயிட்டார் அதுக்கப்புறம் சொல்வார் கண்ணன் குழந்த வருத்தப்படாதரா வருத்தப்படாத அப்படின்னு சொல்வார் அது அழகாக இருக்கும் புத்திர மாக்கிரா வருத்தப்படாதரா கண்ண அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப அழகாக இருக்கும் அது இப்போ அர்த்தம் பார்ப்புறோம் சுகர் சொல்கிறார் சமஸ்த லோக்க சமஸ்த பிரபஞ்சங்களும் லோகங்களுக்கும் நாயக்கனா தலைவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்றைக்குமே ஆத்மானந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாராமன் ஆப்த சமஸ்த சமஸ்தபாப்த காமன் அம்மன் எல்லாத்தையும் அடைந்தவர் அவருக்கு அடையணுங்கிறது ஒன்றும் இல்லை இந்த லோகத்தில் இருந்தாலும் மனுஷ லோகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா சம்பிரதாயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அது பிரகாரம் மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டும் இந்த மகாலட்சுமியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ருப்புணியோட இப்படி கேலி மா பேச்சுக்களும் பரிகாச வார்த்தைகளும் பேசிக்கொண்டு சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தார் அப்படி லோகத்திற்கு ஆச்சாரனாக இருக்கான் ஆச்சா ஆசாராக இருக்கான் குருவாக இருக்கான் கிருஷ்ணம் வந்தேன் ஜகத்குருன்னு சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட ஹரி எல்லா பாரியைகள் மனைவிகளுடைய திருமாளிகளிலும் அந்தந்த வீட்டினுடைய நாயக்கனாக பர்த்தாவாக அந்த இல்லறத்தை நல்லறமாக அந்த கிரகஸ்தர்மத்தை நல்ல தர்மமாக செய்து கொண்டு நான் அழகாக பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு அப்படி வந்து பிரகாசித்து அழமாக அழகாக அந்த தர்மத்தையும் ரகத்து தர்மத்தையும் நல்லாக நடத்தி கொண்டு வந்தான் இப்படி அத்தியாயம் முடியலையும் ஏற்கனவே சொன்ன பதினோரு ஸ்லோகமான கண்ணனுடைய பதன் தங்கட்ட பதினாறு குறைகளை சொல்லி ருக்மிணி தாயார்கிட்ட ரெண்டு குறைகளை சொல்லி அந்த ருக்மிணி தாயார் வந்து பதினஞ்சு ஸ்லோகங்களால் பதில் சொன்ன விஷயத்தை ஒன்றுக்கொன்றும் கோத்து முடிஞ்ச வரைக்கும் சொன்னோம் மறுபடியும் சொல்வேன் பின்னால் அதை தாண்டி இப்போ போகிறோம் மறுபடியும் அதை வந்து வேறு ஒரு கோணத்தில் நான் சொல்ல நான் ரெக்கார்ட் பண்ணுறதே வேறு எங்கேயோ இருந்துட்டு எப்படியோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது தினம் ஒரு ஆடியோ வந்தே தரணுங்கிற ஒரு பிடிவாரத்தால் பண்ணிட்டுருக்கேன் அப்படியும் ருப்பினி தாயார் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் ஸ்லோக இல்லை சொன்ன பதினஞ்சு ஸ்லோகங்களுடைய அந்த வியாக்கியானத்தை மறுபடியும் வேறு கோணத்தில் பின்னால் ஒரு டைம் சமர்ப்பணம் பண்ணுவோம் இப்போ அறுபத்த அறுபத்தொன்னு அத்தியாயத்துக்கு போயிடுவோம் முதலஞ்சு ஸ்லோகத்தை பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் நான் வந்து ரொம்ப பிடிவாதம்னா அப்படி ஒரு பிடிவாதமாக இருக்கேன் நித்தியம் உங்களுக்கு ஒரு பாகவத்தம் நித்தியம் வந்துடணும் அதாவது ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகமாவது யார் கேட்குறாலோ அவர்களுக்கு வந்து கிருஷ்ட பக்தியும் உயர்ந்த கதியும் கிடைக்குதுன்னு மகாத்மத்தில் சொன்னது நான் பல தடவை சொல்லிக்கோ உண்டா இல்லையா தெரியுமா இல்லையா அதுதான் விஷயம் அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஸ்ரீசுகோவாச்சைக்கணாபல அதிஜன் அனுபவம் பித்து அதிஜன் அனுபவன் பித்துமசீசுகோவாச்சிஜன் அனுபவம் பிதோ சர்வத்மசாத்தனபகம் வீட்சபுத்தோச்சும் பிரேம்சனம் பிரேம் நமம்சனம் ஸ்வம் நிதாத்திரிய पगम கிராத்தனபம் வீட்சுத்தோச்சு சிதம் பிரேஷ்டம் பிரே நமம் சரம் நத்திஸ் சார்ஜகோசவாநேற்ற சேமஹாசர சேமஹாசர வீட்சுஜல் சம்மோகிதவவோ நமனோ விஜு ஸ்ைர்விமை சமசன் வனிதா விபூம்னா சார்ஜகோசவாநேற்ற சேமஹாசரீஷல் மூகிதாவோ நமனோஜேத்தும் ஸ்வர்விமசன் வனிதா விபூம்னோக்காரி பூமண்டல பிரகசௌமிரசண்டை பத்தியூடசகனி விமதித்தம் கரென்னு प्रगित मंत्र पत्यन மையோக்காவீ பூமண்டல பிரகசௌமிரசௌண்டை பத்தியத்து ஷோடகஸ் மனங்காணி இயம் விமதி கரெக்ச சேகு இத்தம் ரவியபதிம் ஸ்யத்திரூபரவிங்கி பேஜுர்முதா விருதமேருத்தனுராசாவலோக்காசா யுத்தம் ரமாபதிபதி பிரம்மாதியோபியும் அனுராகலோக நவசங்கமால சாத்தியம் முதல் அஞ்சு ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் அறுபத்தி ஒன்னாம் தியாந்த சமஸ்கந்தம் இந்த அத்தியாயம் தான் அப்ப தாத்தா பாட்டியா இருந்து முன்னால பேசினது இதுக்கு இதுக்கப்புறம் அவர் சொல்லியிருந்தார் ரைட்டு இதுக்கு முன்னாலே சொல்லப்படும் அதனால சொல்லுவது இது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அந்த பாகவத கிரந்தமே பகவான் ஸ்வயம் அப் பகவான் எப்படி வந்து தேசகால வஸ்தும் அவ அவின்னமாக இருக்காரோ அந்த மாதிரி இதுதான் அதனால் பரிச்சின்னமாக இல்லாமல் அப்படி இருப்பார் நான் நீங்கள் தேசகால வஸ்து பரிச்சின்னமார்கள் பாகவதமும் கிருஷ்ணனும் ஒன்று அவர்கள் வந்து தேசகால அவ வஸ்து பரிச்சயம் இல்லாதவர்கள் அதனால் அப்படி தான் வரும் ஷ்ராசல அஜிஜன் அணமம் பித்து பிரசம்பிய புத்தன் தசா அபல அஜிஜன் அணமம் பித்துசம்பகம் வீட்ச ரஜபுத்தோச்சும் ஸிதம் பிரேட்டம் நமம் சரம் தம் ஸ்வம் நத்திரஸ்யாத்தகம் வீட்ச ரஜபுச்சோச்சும் பிரேட்டம் நமம் சரம் ஸ்வம் நிறுவா ஸ்னியாக சார்வகோஷவா ேத்தேமாக சர வீட்சுல்பை சம்மோகித்தகவோ நம்னோ விஜேத்தும் ஜேத்து ஸ்வர்விம சமதண்ண மணிதா விபும்னா சார்ஜகோசனுநேற்ற சேமஹீஷவல்கஜல்போகிதா பகவத்தோ நமோ மனோஜேத்தம் ஸ்வைர்மகீ சுமுதக மிரித விபூம்னாக்கிரபாவீ பூமண்டலப்பிரகசோதமந்திரசை பத்திரோடசகசம சகசமாணிகேந்திரியம் விமதித்தோ கரே ஸ்மையவலோக்காரி பூமண்டல பிரகசௌமிரசௌண்டை பத்தன் அத்தும் டோடசக்சமாணிகேந்தம் விமதித்தம் கரெண்ட் சேகம் ரவாபம் திரிய ப்மாந பதவீம்தீம் பேஜுமுதா விரதமேரி அனுரா ஆசாவலோக்கவசமாலம் இத்தம் ரம் அவிய பதிம்ய பியத்திரோபிநோ பதவீம் எதீயம் பேஜுருமுதா விரதமேரித்தையலோக்கனவங்கம லாலசா அர்த்தம் சொல்லணும் கிருஷ்டம்